அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஏந்தியக் கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்துக்கெடும் மேம்பட்ட குறிக்கோளை உடைய நல்லோர் சினங்கொள்வாரானால் இந்திரனைப் போன்ற பெரும் சிறப்பு உடைய அரசனும் அரசாட்சியோடு அழிவான் துறவிக்கு வேந்தன் துரும்பு ஆகையால் தவமும் ஞானமும் உடையார் முன்னே அரசாட்சியும் செல்வமும் உடைய அரசன் ஒரு பொருளாக நிற்க முடியாது அழிந்து போவான் கொள்கையால் அரசன் குடிகளை தன் வசப்படுத்த வேண்டியவன் ஆகையால் கொள்கையில் மேம்பட்டவர் கோபித்தால் அரசனுடைய அரசாட்சி தானாகவே அழியும் என்ற பொருள் நயமும் இங்கே காண்க ஏந்திய கொள்கையார் தாங்குதற்கரிய பெரிய விரத ஒழுக்கங்களை ஏந்தி நிற்கும் இயல்பினார் என்ற அருந்தவர்களை சீரின் என்றது அங்கனம் சீரார் என்ற பொருளில் வந்தது அவர்கள் சீரமாட்டார்கள் சீரினால் அப்படிங்கிற அர்த்தம் இடை முறிந்து இடையே ஒடிந்து முறிந்து ந அர்த்தம் அழிந்துன்னு அர்த்தம் வேந்தன் என்று கூறியது இந்திரனை இது பொதுவாக அரசனை குறித்து வருமாயினும் இந்து சிறப்பாக இந்திரன் மேல் நின்றது வேந்து அப்படின்னா அரச பதவி வெந்து எனவும் மற்றொரு பாடம் அமைந்திருக்கிறது பெரியார் சீரின் எவரும் குடியோடு அழிவர் அரிய தவ ஒழுக்கமுடையவர் வெகுழ்வாராயின் இந்திரனும் தன் பதத்தை இடையே இழந்து கெடுவான் அரச நீதியை வசிஷ்டர் ராமனுக்குக் கூறும்பொழுது முதன்மையாக பெரியாரைப் பேணுதல் எனும் ஒழுக்கத்தையே வற்புறுத்தியிருக்கிறார் விண்ணுலக வேந்தனான நகுடன் ஏந்திய கொள்கையாரை இகழ்ந்தமையால் இடைமுறிந்து வேந்து உண்மை பல நூல்களிலும் குறிக்கப்பட்டிருக்கிறது நூறு பரிவேள்வி முடித்து அதாவது அஸ்வமயதயாகத்தை முடித்து இந்திர பதவியை பெற்ற நகுஷன் சசிதேவியின் மீது பொருந்தாத காதல் கொண்டான் அருந்தவ முனிவர்களின் சாபத்துக்கு ஆளாகி துயருற்றான் என்று திருக்குற்றால புராணத்திலே காணப்படுகிறது சுகுடஞ்சேர் பரிமகம் நூறியற்றி வானரசு கண்ணர் சுவைபோல் பெற்றான் சகுடம் போல் அவன் மனதில் சசிகாமம் பிடித்தலைப்ப தலைகீழாக மகுடம் போய் வானகம் போய் வையகம் போய் அரசு போய் மலைப்பாம்பாக நகுடன் போய் வீழ்ந்த சரிதம் அரியாயோ சிறியாயோ நளினத்தாரோய் இவ்வாறு திருக்குற்றால புராணம் அருளி செய்திருக்கிறது பதவுரை காணலாம் ஏந்திய கொள்கையார் அரிய தவ ஒழுக்கங்களை ஏந்தி நிற்கும் இயல்பை உடைய சான்றோர் சீரின் சிறந்தால் வேந்தனும் இந்திர பதவியில் இருப்பவனும்கூட வேந்து அரச பதவியை இடைமுறிந்து இடையிலேயே இழந்து கெடும் தானும் அழிவான் பொழிப்புரை அரிய தவ ஏந்தி நிற்கும் இயல்பையுடைய சான்றோர் சினந்தால் இந்திர பதவியில் இருப்பவனும் கூட அரச பதவியை இடையிலேயே இழந்து தானும் அழிவான் ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து